வணக்கம் நித்தம் பொறுமுத்து என்று திரு நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதியுள்ள மரண பயத்தை விளக்கும் விவேகம் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் மரணத்தின் மர்மம் தவிர்க்க முடியாத துயரமாக மரணத்தை எடுத்துக் விட வேற புரிந்து கொள்வது பெரும்பாலானவர்களுக்கு கடினம்தான் ஆனால் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த திட்டத்தின்படி நிலையின்றி கரைகின்ற தொடர்ந்து நடக்கின்ற தெவீக மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த குறுகிய பார்வை விரிவடையும் தனது அறிவோ சம்மதமோ இல்லாமல் மனிதன் இந்த உலகத்திற்கு வருகிறான் சிறிது காலம் வாழ்வு என்னும் சிறந்த பள்ளியில் பாடம் கேட்கிறான் பிறகு அவனது சம்மதமின்றி இன்னொரு நிலை அறிவிற்கு உயர்த்தப்படுகிறான் உலக தளத்தில் மனிதன் என்றென்றும் நிலைத்திருப்பது படைத்தவரின் ஒட்டுமொத்த திட்டத்தின் பாகமாக இல்லை அப்படி அத்திட்டத்தில் இருந்திருந்தால் அது பெரிய துயரமாக ஆகிவிட்டிருக்கும் இந்த உலக போராட்டங்களுக்கு இடையே வாழ்வை தனி மனிதனின் தொடர்ந்த கவனிப்பை சார்ந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து வாழ்ந்திருக்க நிர்பந்திக்கப்படுவதை விட பயங்கரமான ஒன்றை ஒருவரால் கற்பனை செய்ய முடியுமா வாழ்க்கையின் காலகட்டம் நவீன பள்ளி அமைப்பை போன்றது நாம் மழலை பள்ளி பருவத்தில் அங்கிருந்து தேர்வு பெற்று செல்கிறோம் உயர்நிலைப்பள்ளிக்கு செல்கிறோம் அங்கிருந்து நுழைந்து கடைசி கட்டத்தை அடைகிறோம் உலகம் கண்ட கொடியவர்களை நினைத்து பாருங்கள் அவர்கள் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து எல்லருடைய வாழ்வையும் சீரொழித்து விட்டிருப்பார்கள் உலகை வெல்பவர்களும் சர்வாதிகாரிகளும் நாகரிகத்தின் ஆரம்பத்திலிருந்தே முயற்சித்து வந்திருக்கிறார்கள் உடலை விட்டுவிட்டு நிரந்தரமான அழிவற்ற உடலை பெற்றுக் கொள்கிறான் எனவே தனி மனிதனின் இறுதி கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு சூழ்நிலை இது இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனத்தை விட்டு நீக்கிவிட வேண்டும் பிரபஞ்ச அமைப்பின் ஒரு பாகமான மாற்றத்தின் விதியை புரிந்து கொண்டால் மரணத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஏற்றுக்கொள்ள முடிகிறது மாற்றத்தின் மாறா விதியும் மரணமில்லா வாழ்வும் பிரபஞ்சத்தில் இந்த பூமி தளத்தில் ஒன்றாக இருக்க முடியாது தனி மனிதன் மரணத்தைக் கண்டு பயப்படலாம் அதை சந்திக்க அஞ்சலாம் அதை ஒரு சோகமாக கருதலாம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த திட்டத்தோடு ஒப்பிட்டால் தனி மனிதனின் தனி மனிதன் ஒரு சேவகன்தான் அவனது ஆசைகள் அவற்றை அடையும் உபாயங்கள் எல்லாம் வாழ்க்கை என்ற சிறிய இடைவெளியில் நடந்து முடிந்துவிடுகின்றன அவன் விரும்பியபடியெல்லாம் வாழ அவனுக்கு அனுமதி உண்டு மரணத்தை பற்றிய தத்துவ ஞானியின் கருத்து அறிவுபூர்வமானது சிறிய குறைந்த கட்டுப்பாடை உடைய ஒரு சூழ்நிலையாக அவன் ஏற்றுக்கொள்கிறான் எனவே வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற விதத்தில் நடுநிலையான உணர்வோடு ஏற்றுக்கொள்கிறான் விஷயங்களில் தன் வாழ்க்கை பலன்களை அளிப்பதற்காக தன் சக்திகளை அர்ப்பணிக்கிறான் மரணத்தை கண்டு பயப்படுவர்கள் படைத்தவருக்கு அவமதிப்பு செய்வதாக தத்துவானி கருதுகிறார் தன் வாழ்வை தொடும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் வாழ்க்கை இயந்திரத்தின் தானியங்களாக அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்பாலான மக்கள் மன அமைதியை அடைய சில உயர்ந்த அற்புதங்கள் பெறும் தடைகளை உருவாக்கி தடுக்கின்றனர் வாழ்வின் அற்புதங்கள் பற்றிய இந்த ஆராய்ச்சியின் நோக்கம் தனி மனிதன் பயப்பட வேண்டியவற்றை தன் ஆர்வங்களுக்கு நன்மை தரக்கூடிய சூழ்நிலைகளாக மாற்றும் மனோபாவத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது உயர்ந்த அற்புதங்களை பற்றிய இந்த ஆராய்ச்சியில் இருந்து கவலை உயிரோடு இருக்க தேவையான உணவு பறிக்கப்பட்டு விட்டது இதனால் மன அமைதிக்கான வழி திறக்கப்பட்டு விட்டது வாழ்வின் எல்லா சூழல்களையுமே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அமைதி கிடைக்கிறது நன்றி வணக்கம்